வணக்கம் நச்சினியின் தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது செய்தி சேவை நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சி ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் சசிகலா சகோதரி வனிதாமணியின் மகளும் டி தினகரனின் தங்கை மற்றும் அவரது கணவருக்கு மூன்று மற்றும் ஐந்து ஆண்டு சிறை தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளனுக்கு தொடர்பில்லை என்று சிபிஐ அதிகாரி தியாகராஜன் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதால் இதற்கு பிறகு பேரறிவாளனை விடுவிப்பதில் தயக்கம் காட்டக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் பெண்ணை இழிவுபடுத்தும் வார்த்தையை நாச்சியார் டீசரில் இணைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு உ வாசுகி கேள்வி எழுப்பியுள்ளார் சுவை மிகுந்த மீனாக அறியப்படும் அயிரை மீன் விரைவில் தமிழகத்தின் மாநில மீனாக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சசிகலாவிற்கும் ஜெயலலிதாவிற்கும் சேவகர்களாக இருந்த ஒ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் வருமான வரித்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைய நடிகர் கமல்ஹாசன் தனது பங்காக ரூபாய் இருபது லட்சம் நிதி வழங்கியுள்ளார் அரசு வழக்கறிஞர் நியமனம் இரண்டு மணி நேரத்தில் முடிய வேண்டிய பணி ஆனால் இதை மாதக்கணக்கில் எழுத்தடிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் இந்து மகாசபை காந்தியை கொன்ற நாதுராம் கோட்சேவுக்கு குவாலியரில் உள்ள தங்களது அலுவலகத்திலேயே கோயில் கட்டுகிறது இதற்கான அடிக்கல் நவம்பர் பனிரெண்டு அன்று நாட்டப்பட்டது மிசோரம் மாநிலத்தில் முதன் முதலாக மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு மத்திய அரசு நூற்றி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது டெல்லியில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் இரண்டு மாதங்களுக்குள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் தவறுபட்சத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது தேசிய பத்திரிகை தினமான நவம்பர் பதினாறு ராஜஸ்தானில் இருந்து வெளியாகும் ராஜஸ்தான் பத்திரிகா என்னும் செய்தித்தால் தனது தலையங்க பகுதியை வெற்றிடமாக விட்டுள்ளது டெல்லியில் காற்று மாசு பாதிப்பு குறைந்து வருவதால் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு ஆணையம் விதித்த கட்டுப்பாடுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன கேரளாவில் முன்னாள் அமைச்சர் தாமஸ் சாண்டி விவகாரத்தால் ஆளும் இடதுசாரி கூட்டணியில் கடும் மோதல் எழுந்துள்ளது இந்தியர்களுக்கு விசா வழங்குவதற்கான நடைமுறையை எளிதாக்க ஜப்பான் அரசு முடிவு செய்துள்ளது சர்வாதிகாரத்தால் உலகை மிரட்டி பணியவைக்க முடியாது என்று வடகொரியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜிம்பாப்வேயில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு உலக நாடுகள் கேட்டுக் கொண்டுள்ளன லியானார்டோ டாபின்சியின் கடைசி படைப்பு என கூறப்படும் ஓவியம் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது கிரேக்கு நாட்டில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தேசிய துக்க தினம் அனுசரிக்கக் கோரி கிரேக்க பிரதமர் அலெக்சிஸ் சிப்ரன் உத்தரவிட்டுள்ளார் சிந்து நதியின் குறிக்கே பிரம்மாண்ட அணை கட்ட சீனாவின் நிதி உதவியை முதலில் ஏற்றுக்கொண்ட பாகிஸ்தான் தற்போது நிராகரித்துள்ளது வணிகச் செய்திகள இந்திய உணவு சேவைகள் சந்தை அடுத்த 5 ஆண்டுகளில் ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தையாக வளர்ச்சி காணும் என்றும் பிக்கி டெக்னோபாக் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சாம்சங் இந்தியா நிறுவனத்தின் தி என்கிற பெயரில் புதிய அதிநவீன டிவியை அறிமுகம் செய்துள்ளது புதுடில்லியில் உள்ள கான் சந்தை உலக அளவில் அதிக செலவுமிக்க சில்லறை வர்த்தக மையங்களில் இருபத்தி நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்தியாவில் பெரும் கோடி சிறர்களின் எண்ணிக்கை மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் தொன்னூற்றி இரண்டு சதவீத இந்தியர்களின் வருமானம் ரூபாய் ஆறு குறைவாக உள்ளது என்று கிரெடிட் சுயிஸ் நிறுவன அறிக்கை தெரிவித்துள்ளது கேரளாவை மையமாக செயல்படும் பெடரல் வங்கி மியூச்சுவல் பண்ட் தொடங்க திட்டமிட்டிருக்கிறது விளையாட்டுச் இந்தியா சுற்றுப்பயணம் செய்துள்ள இலங்கை அணி மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்டில் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி தொடரில் களத்தில் உள்ளனர் இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளை இழந்து பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்து தடுமாறி வருகிறது தேசிய சதுரங்க போட்டியில் தங்கம் வென்றார் குடியாப்தம் பள்ளி மாணவி ஐடி உலக டூர் பைனல்ஸ் தொடரின் அரையிறுதியில் விளையாட சுவிஸ் நட்சத்திரம் ரோஜர் பிளரர் தகுதி பெற்றுள்ளார் சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இரண்டாவது சுற்றில் இந்திய வீராங்கனை சைனா நேவால் தோல்வியடைந்தார் திரைச்செய்திகள் இந்தியாவில் அதிகம் பேரால் பார்க்கப்பட்ட டீசர் என்ற புது சாதனையை மெர்சல் பெற்றுள்ளது கலகலப்பு இரண்டு படத்தின் படப்பிடிப்பை டிசம்பருக்குள் முடித்து பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளனர் ரகுமான் நடித்த துருவங்கல் பதினாறு படத்தின் மூலம் வெற்றியடைந்த புதுமுக இயக்குனர் கார்த்திக் நரேன் அடுத்து இயக்கி புதிய படம் நரகாசுரன் நேரம் படத்தை அடுத்து மலையாள முன்னணி நடிகரான நிவின் பாலி மீண்டும் நேரடியாக நடித்துள்ள தமிழ் படம்தான் ரிச்சி